முப்பத்தி ஏழாம் பாடல் கிரிவாய் விடுவிற்கு ரமவையில் இறையோம் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அதற்கு தக்கவாறு நம் சிந்தனைகள் அமையும் அரசியல் கூட்டத்தில் இருந்தால் அரசியலை பற்றி நினைப்போம் இலக்கிய கூட்டத்தில் இருந்தால் இலக்கிய சிந்தனை அடியார்கள் நடுவில் இருந்தால் அவர்களுடைய பக்தி அலைகள் நம்மை தாக்கும் நாமும் பக்தி கொண்டு இறை என்பர் ஆவோம் பெருமான் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று கேட்கிறார் அடியவரோடு இணங்கினால் அன்பு கூடும் ஆணவம் குறையும் நிகழும் அத்தன் தன் அடியரில் கூட்டிய கண்டாமே என்பது திருவாசகம் அடியார்களுக்கு பின்னாலே போனால் ஆண்டவன் நம்மை அழைத்துக் கொள்வான் போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்பார் அப்பரடிகள் அடியார் கூட்டத்தில் இணைந்தால் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் கிடைப்பது போல கூட்டத்தோடு கூட்டமாக நமக்கும் அருள் கிடைக்கும் எது பெரிய பதவி ஆண்டவன் அடியார் என்பது பெரிய பதவி அந்த பதவியை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார் அருணகிரிநாத பெருமான் கிரவுஞ்ச மலை மேல் செலுத்திய ஆற்றல் மிக்க வேட்படையை எந்திய இறைவன் முருகன் அவனுடைய பரிவாரத்தைச் சேர்ந்த பக்தன் நான் என்ற பெரும் பதத்தை அடைய வேண்டும் என் மனமே இதையே விரும்புவாயாக அப்படி விரும்பினால் பொறுமை என்கிற அறிவை கொண்டு ஆணவத்தை வேரோடு சாய்க்கலாம் என்கிறார் அருணகிரியார் பரிவாரம் யாருடைய பரிவாரம் கிரிவாய் வடிவிக்கு ரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மனநே குறையாம அறிவால் அறிவாய் அடியோடும் மகந்தையே பொறுமை என்கிற அறிவினால் ஆணவத்தை வேறோடு சாய்க்கலாம் என்கிறார் அருணகிரியார் அவர் மனம் இதை செய்ததா செய்தது முருகன் அடியாரோடு அவரை சேர்த்தானா சேர்த்தான் கெடுதலில்லா தொண்டரோடு சேர்த்தான் அவர் விடுதலையானார் பாச வினை விளங்கு விட்டது இதை கந்தர் அலங்காரத்தில் நூறாவது பாடலில் மிக அழகாக குறிப்பிடுகிறார் அருணகிரிநாத பெருமான் இடுதலை சற்றுங் கருதேனை போதமிலேனை அன்பால் கெடுதலில்லா தொண்டரில் கூட்டியவார் கிரவுஞ்ச வெப்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி அற இச்சிறை விடுதலைப்பட்டது விட்டது பாசவினை விளங்கே என்று பேசுகிறார் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ என்ற திருவாசகமம் இந்த பாடலோடு ஒப்பு நோக்கத்தக்கது கிரிவாய் விடு விக்ரம வேலிரையோன் பரிவாரமனும் பதமேவலையே குலிவாய் மனநே பொறையா அறிவார் அறிவாயோடும் அகந்தயே